பெருடயம் வந்தது என்ன பிறங்களும் உலகத்தில் வந்தது என்று சொல்கிறார்களே என்று கேட்ட புத்திராதினால் வரக்கூடிய சுக துக்கங்கள் உலக வாழ்க்கையிலே அந்த பாக்கியம் இல்லாதவன் இருக்கான் அவன் பெறுதல் போல் தோற்றினாலும் சொப்பனத்திலே வந்தது போல் அவன் அனுபவம் ஏற்பட்டாலும் கூட ஜாக ஒத்துக்குவானா முடியாதுவேகத்தினால் பார்த்தவுடனே உயரதரமாக அதாவது தீவிரமான விவேகம் செய்த பிறகு விசாரித்து பார்த்த உடனே அவைகள் விஷயங்கள் தகும் அவருக்கு இடது போல எது மில்ல சொல்ல ஒரு திஷ்டபடிக்கு அது சொப்பனமாகவே கண்ட பொழுதிலே சத்தையே அன்றி திருஷ்டி நாமரபலி நீக்கி பார்த்து இருப்பு தன்மையில சத்து மாத்திரமா இருக்கின்ற ப்ரமம் இருக்கிறது என்று பார்த்த உலகம் விரிவான உலகமானது வந்ததும் போனதும் இல்லை என்று அப்படி நிச்சயம் பண்ண பிறகு இது உற்பத்தி ஆச்சு அறிந்தது எந்த பிரச்சனைக்கு இடமில்லை இப்ப என்ன போற்றா மாத்திரம் இடயம் ஒரு பற்று விஷயங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பற்று ஆனது எந்த நாளும் அடுத்த கிடைக்குறை விமலா ஆன்மாவின் இல்லாததால் குற்றப்பட்ட ஆத்மா கிடையவே கிடையாது அதனால யாம் நீர் விஷயம் நாமே விஷய சம்பந்தம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது இந்த நிச்சயம் வந்தாதான் அது இடம் ஞானம்னு அர்த்தம் ஆக விஷயங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் சொப்பன விஷயங்கள்ல எப்படி சொப்பன காலத்தில் சத்திய புத்தி சுக புத்தியை தோற்றிய பிறகு அப்படி போல் அவிச்சார தேசையில் சுக புத்தி கூட நித்தியாசனம் விசாரம் எல்லாம் செய்த அது நித்தியாச புத்தி வந்தது வந்த பிறகு விஷயங்கள் கிடையாது அதனாலதான் சொல்ற கையில இருநூத்தி நூத்தி அஞ்சாம் சொல்றார்கள் அறிவுருள் காரியம் நாமரூபல் ஆனது எப்படி அழிந்தது எப்படி ஆய்வுகள் ஆய்வுகள் கடனன்றே வேண்டியதில்லை மௌனம் மைந்தனே தீர்கனம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் போனமாய் இருந்தாய் என்ன சொப்பன எப்படி வந்த போனது தீர்கொப்பிரை நீண்ட கணா நீண்ட சொப்பனத்தில் வரும் தீர்கனை வந்ததும் போராமல் போனதும் நிறையாமல் உள்போதமாய் அல்ல உள் போதம் செய்த இருந்துடாயே இருப்பாயாக சொல்றாங்க ஆகவே ஞானம்தான் காண அறிப்பொருள் காரியம் அமரவர் பெய்கள் ஆனது எப்படி அழிந்தது எப்படி என் ஆயுத பலனின்றி என்ன பலன் இருக்குமே கிடையாது சொப்பன பதாரத்தில் ஆராய்ச்சி என்ன பண்றது குறிப்பு ஆமா அதனால மாயின் போது பொய்யனில் அது பெற்ற வகையெல்லாம் பொய்யாமே என்ற தாயன்றி மக்களுக்கு ஒரு பெரிய என் ஜாதிண்டோ சிறிய நரகமும் நன்மையும் தீமையும் பாராமல் தூய தத்துச்சி தானுகிற இருப்பாயே இருந்துடாயே இருப்பாய்க்கு மாய என்பது போய் அது பற்றி போய் தான் மாவு கோதுமாவை இறந்தாக்க அது செஞ்ச பணக்காரம் போனா கோதுமாவை தான் இல்ல அது மைத்தம் மாவிரமா ஒரு போதாக எந்த மாவை அந்த பழகம் இருந்தா படிய குணந்தா காட்டுமாடிய வேறு காட்ட அது போல மாயை என்பது பொய் அது பற்றி வகையலாம் பொய்யாமே தாயேன்றி மக்களுக்கு ஒரு பிறகு எங்க ஆதி அதே போல சேய சொர்க்கமும் நமக்கு அண்ணுக்கான பரோட்சமாக இருக்கிறது சொர்க்கமும் செய்ய சொர்க்கமும் சொர்க்களை இருக்கு நன்மை புண்ணியம் செய்யணும் நரகத்துக்கு போகிறது பாவம் செய்யணும் இந்த ரெண்டுமே தேவையில்லை செய்ய சொர்க்கம் நரகம் நன்மையும் தீமையும் பாராமல் இப்போ என்ன செய்யணும் தூய சத்துச்சி தானந்த சொர்வமாய் இருந்தாயே என்ன பூணஸ்வரம் தூய சத்துச்சி தானந்த பூர்ணஸ்வரமாய் இருப்பாயே அப்படி இருக்கணும் போடணும் பரிபூர்ணமாய் இருக்கணும் ஆகவே ஒரு உபாரம் நித்தியாசன காலத்தில அது நீக்கப்படுகிறது அப்போ ஆத்மா நிர்விசயன் பிரமஸ்வரப நிர்விசியன் நூறாய் முழுகின்ற வருடமதிக்கு முன்னும் சூக்கமே உடலம் திருட்டிதன்னின் உழைத்ததுதான் கஞ்சானம் தன்னினாலே முடிகின்ற லயமதனை அடைதலுக்கு முன்னும் நாம் இருக்கின்றபடியினாலே முரணரானா பழையோன் என்றகத்தினே சேர்வாயே என்பது அந்த தமிழ் படித்திருக்காங்க அது எப்படி என்பதை சொல்ற இழி தூல தனு உதிர் நூறாய் மொழிகின்ற வருடம் அது லயமாதற்கு முன்னும் எப்ப இழிவு பொருந்திய தோளதன்னு உற்பத்தி ஆகி நூறு வருஷம் இருக்குன்னு சொல்றீங்க பிறக்கிறது முதல்ல எது இருந்தது சில தூரத்து இருந்தது அதுக்கு முதல்ல ஒரு மருந்து இருக்கு அதுக்கு முன்னும் தூக்குமா உடலம் சிரிட்டி தண்ணின் முளைத்தது முளைத்து முளைத்த முன்னும் சூப்ரம் சிரிட்டி காலத்திலே உற்பத்தி ஆச்சு அதற்கு முன்னும் அதுதான் பிரழயத்தில் அயமாவதற்கு முன்னும் இந்த சூட்சம் செய்யறதுக்க பிள்ளைய காலத்தில் ஒழுங்கும் அதற்கு முன்னும் விசிட்டர்கள் தண்ணினாலே முடிகின்ற லயமதனை அடைவதற்கு ஜீவர்கள் ஜீவர்கள் விஜயமுச்சி அடைவார்கள் விஜயமுச்சு அடைந்து அதற்கு முன்னும் நாம் இருக்கின்றபடியே இவ்வளவு விவகாரங்களுக்கு முன்னாடி நாம் இருக்கோம் அதனால என்ன ஆச்சு முரண் மாறுபாடுல்லாமல் பழையோன் இல்ல புதிய பழையோன் என்று அகத்தினை தேர்வாய் ஆக தோலை செய்தன் காணசெய்தன் ஜீவர்கள் அவர்கள் இத்தனையும் உற்பத்தியானதற்கு முந்தியும் ஒடுங்குவதற்கு முன்னும் ஜீவர்கள் விஜயமுத்திரம் கூட அதற்கு முன்னும் விஜய் அடைந்த பிறகும் எப்போது ஒரே மாதிரி அது பழையன் அன்முதனன் ஆகவே அத்தகைய நிச்சயம் ஞான் நிச்சயம் இப்படி எல்லாம் நிச்சயம் பண்ணணும் அந்த அகண்டாகார்த்தி உற்பத்தி ஆவரத்து இதெல்லாம் தேவைப்படுது அப்படி செய்யும்போது மனம் வந்து விரியம் சுருங்க மனம் விரிஞ்சிடும் மனதை எவ்வளோ காலம் விரிக்கிறோமோ அவ்வளோ காலம் அகண்டம் பண்ணி கண்டம் இல்லாதது நம்ம எல்லாம் கண்டம் பண்ணிட்டே இருக்கலாம் பரி சின்ன புத்திதா இருக்கு அப்படி சின்ன புத்தி உண்டாக்கணும் சின்ன புத்திய உண்டாக்கணும் அது எப்படி உண்டாக்கணும் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் வருமா ஒரு போக முடியும் எந்த காரியம் ஒரு நாள் நடக்கிறது இல்லை இங்க இருந்து ஒரு அடிதான் அடி எடுத்து வச்சுதான் போகணும் வழியா அப்படியே பிடிக்க முடியுமா முடியாது விமானத்துல பழ விமானம் சுத்தி சுத்திதான் போகுது சக்கரை சுத்தி தான் போக என்ன சொல்லி வண்டியில போனமுன்னா வண்டி சகல சுத்தனா தான் போகும் அப்படி எத்தனை சுற்று சுத்தனா போறது ஒரு சுத்தினு போடுமா ஆகவே சகலமும் சிறுக சிறுகத்தான் நகர்ந்து நகர்ந்து அபேசித்து அபேசித்து பிணக்கூடியது தான் மாயா காரிய மொழிய திடீர்னு போறது எதுவுமே கிடையாது அதுலேயும் இது அதிசூட்சமானது ஞானம் அத்திய கருத்துக்கள் நிருபிக நுண்ணுக்கு நுணுக்கமானது இந்த தோளத்திலே லௌகிக கருத்துக்கள் தான் தோளமானது அது பிடிபடும் பிடிபடுறது மட்டுமல்ல அதுல திருஷ்ட பலனும் உண்டு திருஷ்ட பலன் கிடையாது அதிர்ஷ்ட பலன்தான் திருஷ்ட பலனும் இல்லாத பிடிப்பா பிடி வராது இது யாருக்கு வரும் புண்ணியம் இருக்கு பிடிபடும் தூணத்தில் உள்ளவருக்கு பிடிபடும் காமி புண்ணி வந்தான் காமி புண்ணி இல்லைன்னாலும் கூட ஆசை மட்டும் வருவதில்லை பார்த்து காமிப்பு இல்லாதவர்களுக்கு ஆசைதான் இல்லையா நமக்குறாங்க இல்ல அப்படி போல் டிஸ்காம்பி இல்லை அவங்குறாங்களா ஏங்க மாட்டேங்கிறாங்க இதுல டிஸ்காம்பி இல்லைன்னு வச்சுக்கோங்க நானும் ஞானம் அடையணும் முத்திய அடின்னு ஏங்குறாங்களே அது கிடையாது ஏன் அது ஏக்க உண்டாருது இல்லை எது சூட்சம் உள்முகம் இது வெளிமுகத்தில் பாருங்க வசவாய்ப்பு இல்லையா அக்கம் பக்கம் பார்த்துட்டு ஏங்குறாங்களே ஐயோ நமக்கு இல்லையே அப்படி இருக்கா ஜிசுபா அதிஷ்டானத்தில் தானே இருக்கு சுகத்துல தானே அப்படி சுகமணும் ஒரு பாவனை இருக்கத்தான் செய்யும் இல்லாம இருக்காது எல்லாருக்கும் அதுதான் சுகத்தன்மை சுகத்தை வெளி பார்க்குது அவ்வளவு பார்த்து நாம அடையணும்னு ஆசை வர்றதுதான் புண்ணியம் உரிமையானால் அது முயற்சி கொடுக்கும் பலனும் கிடைக்கும் புண்ணியம் இல்லாத என்ன இருக்கு பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து துக்கப்படுறதுதான் வச்சுக்கோங்க நாமும் ஏன்னு ஆசை வர்றேன் படமாட்டிக்கிறேன் படம் மாட்டிக்கிறான் ஆசை வர மாட்டேங்கிறேன் ஏன் வர மாட்டேங்கிறேன்னா சூழ்ச்சம் இது வந்து அனுபவத்திலே இருக்கிறது தோளத்திலே இந்திரிய மூலம் அனுபவிக்கிறது அது இந்திரியங்களா அனுபவிக்கிறது அது எல்லாரும் இந்த வடிவான வீட்டான விளையாலும் அதனால் நான் விளங்கு புராதனன் அதாவது மூன்று புறங்களையும் அளித்தவன் தீவிரமான புராரி என்று பெயர் உண்டு புராதனன் புரியலை உடையவன் என்ன புரியல ஊர்கள் என்ன ஊரு விளை தருறும் சமட்டி என மேகும் உடல்தான் நமக்கு சுதுக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற சமஷ்டியாக இருக்கின்ற இந்த உடல் மூன்றும் மூன்று உடல் நமக்கு இருக்கின்றன சூழ்ச்சியும் காரணம் சொல்லக்கூடிய மூன்று உடல்கள் இது சமஷ்டி ஒட்டுமொத்தவாங்க மூன்றும் தளிிர்தல் உருவம் புறம் இதுதான் புறம் மூன்று உடல்களும் மூன்று ஊர்கள் இந்த சார் மூன்று புறத்திலும் இப்படி பொருந்திருக்கின்ற மூன்று புறங்கள் ஆகிய உடல்களில் நாம் அளவுபடா வடிவான அதிட்டானமாக நாம் எப்படி இருக்கோம் இது பரிச்சனமாக இருக்கு இந்த மூன்று உடல்கள் மூன்று ஊர்கள் எல்லையில்லாமல் பத்திக்கிரம் அதிகரமைத்து இருக்கிறோம் விளையாடும் அதனால் இன்னும் இந்த மாதிரி புறங்கள் எத்தனையோ இந்த மூன்று சரீரங்கள் போல ஒடிக்கணக்கான சரிதங்கள் நம்முடைய அதிஷ்டானத்தை அதிஷ்டானத்திலிருந்து ஆறு விதமாக தோற்றுகின்றன அதனால் நாம் விலங்கு எப்போ விளங்கி கொண்டிருக்கின்ற புராதனன் புரியலே உடையவன் அதாவது ஊரிலே உடையவன் இதெல்லாம் மித்தியம நிச்சயத்தினாலே வெறும் தோற்றமே நிச்சயத்தை நிச்சயம் இந்த ஊரிலே உடையவன் என்று சொல்லலாம் ஆகவே நமக்கு அந்த ஊரும் கிடையாது கிடையாது தீவிர சமானம் என்று சொல்கிறான் திரிபுறம் மூன்று புறம் புரிகள் இப்படி புராதனன் ஆனால் புரியலே உடையவன் ஊரே உடையவன் என்ன ஒரு தொழிற்சன் தூசன் காரணசீரன் அப்படி மூன்று சீரம் கோடிக்கணக்கான சரீரங்களே உடையது அப்படி சாரதபுரமாகிய நேரத்தில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவபேதங்களும் பிறப்பும் உள்ள இந்த மூன்று சரீரங்கள் மூன்று புரிகள் உள்ளது ஏராளம் அத்தகையில் இருந்தாலும் கூட எனக்கு சம்மந்தம் கிடையாது அதனால நான் புரியலை உடையவன் புராதனன் என்று இந்த மாதிரில அந்த நாமரூபம் என்று சொல்லக்கூடிய மூன்று உடல்களும் இருக்கின்றன அநியக உடல் லட்சக்கணக்கான கோடிக்கண உடல்கள் இருக்கின்றன காட்டலான் சகலம் மே சிறாத சகலம் மே சகலமும் சகலமுமே சிற்சடங்களாக தங்கும் ஜடங்களெல்லாம் சத்தின்ற போதும் தான் மிகவும் சத்தானபடியாலும் சித்து மேவுமி லட்சணமும் லட்சியத்திலே புகழுமி லட்சியமும் இலட்சணத்திலே போகின்ற படியாலும் அதற்கப்பாலே பகருமறு வத்துமிழகாலும் நானே பழமறை சொல் சூனியன் அறிந்து கொள்ளே நாம் சூன்யம் என்றும் சொல்லலாம் சூன்யம் என்ன ஒன்றுமே இல்லை அர்த்தம் அது எப்படி என்பதை காட்டுறார் சகலமுமே எல்லா நாமரூபங்களும் சித் ஜடங்கள் ஆக தங்கும் சித்தன்னா அறிவு ஜடம்ன்னா அறிவு இல்லாதது ரெண்டும் இருக்கு எல்லா நாமரூபங்களும் தங்கும் ஜடங்கள் எல்லாம் சத்து அன்றி தான் மிகவும் அசத்தானபடியால் ஜனங்கள் எல்லாம் சத்து கிடாது அசத்து மிகவும் அசத்து என்று நிச்சயம் அசத்தானபடியாலும் லட்சணமும் அவனுக்கு லட்சணமும் லட்சியத்திலே சித்து போல தோண்டி சித்த சித்த லட்சம் சிதாபம் செல்லப்படுது கண்ணாலே தோன்றக்கூடிய பிரதிமருக்கே பிம்பத்து லட்சணம் தோற்றும் ஆனால் வாஸ்தவாக பிம்பத்து தம்பி கிடையாது அது ஒரு மனசெல்லாம் எழுதி எழுத முடியுமா நம்முடைய முகம் கன்னடம் தெரியுது நம்ம முகம் அப்படியே இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் அது ஒரு பொருள் அல்ல தோற்றம் தான் அப்போ நம்முடைய முகம் தோட்டினாலும் கூட முகத்து உள்ள லட்சணம் கிடையாது தோற்றம் மாத்திரம் உண்டு அப்படி போல ஆபாச பாகமானது சித்து போல தோட்டினாலும் கூட சித்து இல்லை ஆனால் சித்தாபாசன்னு சித்து என்ன ஜீவர்கள் மேவும் லட்சணமும் லட்சியத்தில் இன்றி அது லட்சணம் என்ன வாஸ்தமாக லட்ச லட்சியத்தில் இல்லை புகழும் லட்சியமும் சொல்லப்பட்ட லட்சியமும் லட்சணத்தில் இன்றி போகின்றபடியாலும் சொல்ல லட்சணம் இருக்கு அது லட்சணமும் லட்சியத்தில் கிடையாது லட்சணம் லட்சியத்தில் இல்லை லட்சியம் லட்சணத்தில் இல்லை ஒன்று கூட சம்மந்தம் கிடையாது முகமானது கண்ணால் தோற்றுறது கண்ணாடிக்குள்ள முகம் நம்முடைய முகமாகாது முகம் தான் ஆனால் இல்லை நம்முடைய முகம் பேராக ஒரு வசதி இருக்கான்னு சொன்னா கிடையாது லட்சணம் லட்சியத்திலே இல்லை லட்சியம் லட்சணத்திலே இல்லை ரெண்டுக்கு அப்பாலே ஒரு வசதி இழந்தாலும் நானே படமறை சொல் சூரியன் என்று அறிந்து கொள்ளேன் ஆகவே சூரியன் சொல்லலாம் எப்படி நம்முடைய உருவம் கன்னட தெரியுது கன்னட தெரியுமா முடியாது தோற்றம் தான் அதே போல நம்முடைய உருவம் கண்ணூம் ஆகாது அதுக்கு நமக்கு அப்படியே சம்பந்தம் கிடையாது தோற்றம் உண்டு ஆக அந்த லட்சணம் இங்கே பொறுந்த லட்சியத்தில் பொருந்தாது லட்சிய லட்சணத்துல பொருந்தாது அதுபோல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவர்களும் அவர்களுடைய லட்சணம் லட்சியமாகிய அதிஷ்டானத்துல பொருந்தார் இந்த லட்சியமானது ஆரோக்கியமாகிய ஆபாச பாடத்திலும் பொருந்தான் ரெண்டும் பொருந்தாலும் என்ன ஆச்சு ஒண்ணுமில்ல தான் சொல்லணும் ஆனா ஒண்ணுமில்ல சூன்யம்னு சொல்ற சூன்யம் அதனால ஆத்மா சூன்யம்னு சொல்லலாம் சொல்லப்பொழுது இது இப்படி சொன்னா சரியில்லையே என்று கேட்டால் அடுத்ததுல மகாசூன்யம் விளக்கிறார் அடுத்த பாட்டில் அவ்விதமாம் அறிவே சூன்யமாம் எனவே அபாவையாலே அவ்விதமாயதை அறியும் தானும் அமர் ஞானாபாவ அனுபவத்தில் நின்றாள் அவ்விதமே இழவால் அவ் அமரு சூன்யம் போய் அயல் ஒன்றும் தான் செவ்வி பெறவில்லாதபடியினால் யன்றிய வேண்டும் சூன்யத்துக்கு இங்கே விளக்கம் சொல்லி நான் மகாசூன்யன் லட்சணத்தில் சொல்லக்கூடிய நிலையிலே சூன்யம் என்று சொன்னாலும் கூட அந்த சூன்யமும் அறிவிற் சூன்யமாம் அறிவில்லாத சூன்யம் ஆக சொல்லப்படுகிறது ஆனால் ஆம் எனவே அபாவமாய் அருகாலே சூன்யம் என்று சொன்ன அறிவில்ல ஜடம் மட்டுமல்ல இன்மை பொருளை உணர்த்துகிறது அப்படி உணர்த்துகின்ற காரணத்தினாலும் தானும் இன்மைப் பொருள் என்று நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல அதை அறிவதுக்கு அந்த ஞானம் எது அப்படி அன்னிம இருக்குல்லவா சூன்யம் சொல்லக்கூடிய ஒரு ஞானம் இருக்குல்ல அவ்விதமாய் அதை அறியும் ஞானம் தானும் அவர் அமல் அபாவம் அனுபவத்தின் அவன் அனுபவத்தினு அனுபவம் இல்லை சூரியம் என்று சொல்லக்கூடிய ஞானம் உண்டு ஆனால் சூரியம் என்று சொல்லக்கூடிய ஞானம் இல்லை யாரும் சொல்றதில்லை அதனால ஞான அபாவ அனுபவத்தினில் தான் அவ்விதமே இல்லாதால் அந்த பெரிய யாரும் கிடையாது எப்படி இருக்கும் சூனியத்தை நான் கண்டேன் என்ன சொல்றோம் அப்பாற்பட்டு தெரிஞ்சது என்ன அறிவினோட அமரும் சூனியரும் போய் அந்த அறிவின் சம்பந்தப்பட்ட மேல சொல்லப்பட்ட சூன்யம் இல்லை அயல் ஒன்று செவி பெற இல்லாதபடி நானும் இதற்கு அனிமாவது ஒரு முன்னோர் வசதி இல்லாத காரணத்தினாலேயும் நாம் சரியும் மகாசூன்யன் என்று அறிய வேண்டும் சூன்யத்தை அறிகின்றன மகாசூன்யன் ஆனால் நாமே பெரிய சூன்யம் அது ஒரு சூன்யம் அல்ல ஆக சூன்யத்தை அறிகின்ற அது பெரிய சூரியன் சொல்லலாம் சொல்லாங்கல்ல இவன் பெரிய திருடன் இவனு பெரிய திருடா இருக்கானே அப்படி கெட்டிக்கார தெரிய திருட என் கெட்டிக்கார்கள் பெரிய கெட்டிக்காரையா அப்படின்னு சொல்ற மாதிரி சூன்யம் இல்லையு சொல்ல உள்ளேன்னு சொல்லிட்டான் இல்லையான்னு சொல்லக்கூடிய அறியக்கூடிய ஒன்று அறியிருக்கு அப்போ சூன்யத்தை அறிகின்ற ஒன்று என்ன மகாசூன்யம் என்று கைத்துக்கொள்ள பஞ்சபோத பிரபஞ்ச விடயங்கள் நாமன்று நீங்களாலே ஐந்து விடைய ஐந்து விடய விகாரங்களும் தூளதன் ஒன்று மரணமு பெண்ண வாலிபம்சரை முதல் விகாரவையும் தகுசூர்கனுவும் அகம் அளதால் மரப்பாதி சங்கல்பாதியாக சேர்விகாரங்களும் அவித்தையோடுகின்ற ஜீவனகமன்றதாலே செறியுமறிய வறியாமை முதல் விகாரங்களும் திகழ் மாயயூற்றவீசன் நேரகமலதால் சர்வக் தொழில்களான நிறைவிகாரங்களும் நமக்கு இல்லை அதனின் நிவர்த்தன் நாம் என்று என அறிவாய் நிவர்த்தன் நமக்கு எந்த பிரவர்த்தியும் கிடையாது பிரவர்த்தி இல்லாத நிவர்த்தன் பெண் எல்லாம் விடுபட்டவன் என்று அர்த்தம் அப்படி வச்சுக்கலாம் இது எப்படி என்று சொன்னா ஆர் பஞ்சபூத பிரபஞ்ச விடயங்கள் நாம் அன்று என்று நீங்களாலே ிருக்கின்ற பஞ்சபூதங்கள் இருக்கின்றனவே அதில் காரியமான விஷயங்கள் நாமரூபங்கள் அது நமக்கு அல்ல நல்லா தெரியுது என்று நீங்களாலே ஐந்து விடயங்கள் ஐந்து விடய விடயம் விகாரங்களும் ஐந்து விஷயங்களும் அவருடைய மாறுபாடுகளும் தூளதனு அன்று நாம் ஆதலாலே அது தூளதனு சம்பந்தப்பட்டதொழிய நாம் ஆதா நாம் அன்று நாம் ஆதராலே நாம் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறோம் சரி இந்த தோளசார சரீரம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ச ஜனனம் பொறிஞ்சிருக்கின்ற பிறப்பு அப்புறம் மரணம் இதற்கு இடையில் மூப்பு உயர் வருகிறது அதற்கு முதல்ல எவ்வன வாலிபம் எவ்வன பருவம் சொல்லக்கூடிய வருகிறது அது பிறகு சரை நரை திரை இதெல்லாம் வருகிறது ம் அவ்ள விகாரங்கள் உண்டாகின்றன தகு சூக்கம தனவும் அதில் பொருந்திருக்கின்ற சூட்சம தனவம் இருக்கே அந்த சூழ்ச்சியம் நாம் அல்ல என்று நிச்சயிக்கிறோம் மரப்பாதி சங்கற்பாதியாக சேர் விகாரங்களும் அதனுடைய காரியம் என்ன மரப்பிட சொல்றோம் சங்கல் சொல்றோம் ஒரு சொல்றோம் இதெல்லாம் நாம் அல்லனு தெரியுது அதனால சேர் விகாரங்களும் இல்லை நாம அல்ல அவித்தையோடு உருகின்ற ஜீவன் ஜீவன் அவித்தியை பிரதம படுத்திருக்கேன் ஜீவன் அகம் அன்றதாலே நாமல்ல அதனாலே சரியும் அறியாமை முதல் விகாரங்களும் இது வரைக்கும் சொல்லப்பட்ட சோழ சேரம் சூசேரணம் காலசேரம் ஜீவன் இதோட மாறுதல்கள் அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட பஞ்சபூதங்கள் இவையெல்லாம் நாம அல்லன்னு நமக்கு சம்பந்தம் கிடையாது அது இன்னும் ஈஸ்வரன் சொல்ற திகழ் மாயை வெளி கொண்டிருக்க மாயையும் அதில் பிரதினிம்பித்த உற்ற ஈசன் ஈஸ்வரனும் அலாதால் இது நமக்கு நல்லாவே தெரியுது யாராமல் ஈஸ்வரன் ஒத்துக்க மாட்டோம் மாயன்னு ஒத்துக்கிறது இல்லை அதனால் பிறகு என்ன செய்யறது சர்வஜனாதியோடு நீங்கள் ஐந்து தொழில்களான நிறைய விகாரங்கள் நமக்கு இல்லை ஈஸ்வரன் நாம் சொன்னா அவன் செய்யக்கூடிய ஐந்து தொழிலை நாம சொல்ல முடியுமா செஞ்சு சமான் அனுப்ப சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால நாமல்ல நமக்கு இல்லை ஆதலின் இப்படிப்பட்ட விசாரம் செய்த இந்த நிலையிலே நிறுத்தன நாமெல்லாம் விடுபட்டிருக்கிறோம் என்று என்ன அறிவாய் இந்த தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பஞ்சபோதங்கள் அதன் காரியங்கள் தோலை சேரும் அதனுடைய விகாரங்கள் சட்பா விகாரம் சொல்லுவார்கள் சூற்றும் அவருடைய காரியங்கள் சங்கல் வி கற்பங்கள் மறப்பு இதெல்லாம் அதே போல காடு சேரும் அந்நாணம் அதே போல இந்த ஜீவன் தான் நமக்கு விசாரத்துக்கு முன்னாலே எல்லாம் நாம இருந்தோம் விசாரத்துக்கு நீக்கி போச்சு இது நாம இல்லை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப அதனுடைய விகாரங்களும் அதுவும் நாம இல்லை நிச்சயம் செய்கிறோம் அதன் பிறகு இதனெல்லாம் ஆட்டிப்படைக்கு நீசன் நோயே இருக்கேன்னு சொன்னால் அது புறம்பாறு நல்லாவே தெரியுது அதனால அதுவும் அதனுடைய காரியங்கள் பஞ்ச கருத்தியங்களும் நாம எல்லாம் நிச்சயம் பண்ணிடுறோம் நிச்சயம் பண்ண பிறகு அப்படி நாம் இப்படி இருக்கோம் சம்பந்தம் கிடையாது விடுபட்டு இருக்கிறோம் நிவர்த்தியாக இருக்கிறோம் நான் இதனையும் போய் சம்மந்தப்பட்டவா நிவர்த்தி ஆயிட்டேன்னு சொல்கிறோம்ல விசாரத்துக்குள்ள நிகழ்த்தி ஆயிடுச்சு ஆகவே ஆத்மா நிவிர்த்த திறமைப்பட்டிருக்கிறது ஆகவே நான் நிவர்த்தன் என்று நகம் தோல் சொன்னி சுக்கிலுக்கம் வேர்வை வனவில் குறும்பியாதீற்றை கேட்கினும் தொடுகினும் சி என்ன ஒரு ஒரு பொத்தீண்ட் ாணமே செய்ய வேண்டிடுதலால் சேர்கணீர் கண்டவுடனே நலமிலா வறுவறுப்பு உள்நோக்காலத்தை நன்னலால் அருவரு பூ நாற்றமும் துர்கந்த மாதலால் ஆக்ரானும் நன்னலில் அறுவறுப்பூமிழிவை உறும் வணிதெய்தனை மேவினான் நிம் தெய்வியாதீ துன்புறுதலாலும் மேவுமி தோஷமெல்லாம் அறிந்து அதில் இச்சை விடுதலின் அகானம் அகாமன் ஆமேங் அகாமன் காமம் இல்லாதவன் என்று சொல்றார் அதாவது ஆத்மா எந்தவித ஆசையும் கிடையாது பெண் ஆசை கிடையாது நாமாவித ஆசை காமம் அநேக பெண்கள் ஆசையும் கிடையாது ஒரு பெண் கிடையாது ஆத்மா எந்த ஆசையும் கிடையாதுங்கிறதுல அகாமன் பெண் ஆசையை முற்றிலும் இல்லாதது என்பது எதிர்கொள்கிறார் நீர் மூத்திரம் தோல் சிறுநீர்கள் ரத்தம் கோழை சீல் மனஜலம் அப்புறம் தசை பீழை வலும்பு பத்தி எலும்பு சுக்கிலம் நரம்புகள் அழுக்காம் வேர்வை வனங்கள் குறும்பி அதாவது வெறுக்கத்தக்க குறும்பு குறும்பி இந்த காது குறும்பிகள் யாதி முதலியன முதலியாகவும் செயருற்ற இவைகளை கேட்கணும் இதுபோன்ற விஷயங்களை கேட்ட ஒன்னே ஒரு அறுவறு பேர் பொழுது தொடியனம் அருவறுப்பு தான் சீ என்ன வரவறுப்பு இது என்ன இந்த மாதிரி இருக்கே என்று அறுவரு பெறுபொழுது தீண்டிடல் தொடுவேமானால் தானமே செய்ய வேண்டுதலால் குளிக்க வேண்டியாசியணில் கண்ட உடனே இருக்கிற இடத்துல நல்லா பார்க்கலாம் மனசுனா இருக்கிற இடத்துல பார்க்க நம்ம குடமாட்டில் ஆகிறதா பார்ப்பாங்க அவங்கதான் தெரியும் நமக்கு தெரியாது ஆடு பார்த்தா இதெல்லாம் அறுவருப்பு தெரியும் ஓக்காலத்தை சிந்தித்தம்ன்னா குமட்டல் ஏற்படும் நன்னலால் அருவறுப்பு அப்படி சிந்திக்கும் போது ஒரு கொமட்டல் ஏற்பட்டு அது ஒரு அருவறுப்பும் நாற்றமும் துர்கந்தம் ஆதலால் அவருடைய நாற்றம் இருக்கு துர்கந்தம் நற்கந்தம் இது விரும்பிக்கத்தக்க துர்க்கந்தம் இது எதுக்கு ஆக்ராம் நன்னலில் அருவறுப்பு மூக்கு விஷயமா இருக்கிறது மூக்கு வரும்போது அதை பொருந்தினால் நிந்தை அந்த பெண்ணாசை இருக்கும் போது மனிதர்களோடு இருக்கிறது நிந்தை இல்லை அது சாஸ்திர சம்மதம் ஊர் சம்மதம் இது தவிர வேறு நிற்குண நிலையிலே நாம் இருக்கிறோம் ஆனாலும் அந்த திட நிச்சயம் இல்லாதனால குணநிலையிலே இறங்கி முற்குணையிலே சம்பந்தப்பட்டு மூன்று விதமான விவகாரங்கள் செய்து கொண்டு சுகத்துக்கள் அடைகிறோம் ஆகவே இந்த விசாரத்தினாலே அதே தினம் அப்பாற்பட்டு பிரவசுரமாக இருக்கிறோம் என்ற நிச்சயம் வறுமையானால் விவகாரங்கள் நமக்கு சுகதுக்கள் தோற்றது என்ன இருக்கும் உதாசனம் சிவபாவனை எல்லாம் உண்டாகும் உண்டாகும்போது சச்சான பானமாகும் சுகம் கிடைக்கும் அது நிசானந்தன்னு பேரும் அப்படி பா உதாசனாக பார்க்கும்போது எட்டுவித ஆனந்தங்களும் கிடைக்கும் ஆக துக்கமாக போய்ச்சி கடமில்லை இந்த அஞ்ஞான காலத்தில் தான் இவ்வளவு விவரங்கள் இதெல்லாம் புறத்திய எந்த ஒரு அகத்திய மனதின் காரியம் மனம் சம்மதிக்கணும் புறக்காரியங்களும் பணம் சம்மதிக்கணும் பணம் மனம் ரெண்டும் வேண்டும் அகத்திய அக காரியத்துக்கு பணம் வேண்டியதுல மனம் மட்டும் தான் போகணும் சம்மதிக்க மாட்டேங்குது சம்மதிக்க மாட்டேங்குது நீங்க பலாத்காரம் பண்ணுங்க பிடிக்கிட்டுதான் போகுது இன்னும் பலாத்காரம் பண்ண பயத்தையும் பிடிச்சோம் போயிடும் அதனால கொஞ்சம் லேசு பாசல்ல போக சின்ன குழந்தைகள் அதிகம் அழுதுவாங்க இல்லை இன்னைக்கு ஓடி போயிருவாங்க நம்ம கிட்டே இருக்கும் தப்பு சேராட்டி பாருங்க எந்த குழந்தை இருக்காது ஓடி போயிரும் ஒண்ணு செத்து போனாலும் போயிடும் போயிரும் ஆதரவு பொய்யா போயிடும் செத்து பாருது ஆதரவு யாருக்கு போறாங்க அது இந்த மனமானது மிக மிக கண்டிக்க முன்னா இதுல பைத்தியம் பைத்தியம் லங்கிகாரிகளும் பைத்தியம் தான் பைத்தியம் தான் அதனால சுவாச விட்டு இருந்தால் சாஸ்திரம் சொல்லியிருக்கு மிக முயன்ற வருந்தாமற்வமாக வேண்டுகோளால் தன்மை விழுவால் வினோதம் தன்னால் ரொம்ப அடக்கப்படாது அடக்கினாது எது பண்ணிச்சேன்னா கொஞ்சம் விற்ற வேண்டியதுதான் அப்புறம் போட்டு வர வேண்டியதுதான் கொஞ்சம் நேரம் மனசு கெட்டு போறதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம் தான் மனசு கெட்டு போகுது இங்க மனசுல எல்லாரும் உடம்பேட்டு போகுது அப்படி ஒரு இருக்கு சரி இருக்கு என்ன பண்றது ஆகவே வேண்டு தன்மையால் வினோதங்கள் பகவழ சிறு மகவை நிறுத்தல் வேண்டும் என்னால் இது சின்ன குழந்த மாதிரி சொல்றேன் ராமர் சொல்ற நிறுத்தல் வேண்டும் அப்படி அபியாசம் பண்ணி இந்த ஜென்மத்தில் வந்தால் நல்லதுதான் இல்லைன்னாலும் பல பேர் பரிசியங்கள் அகல பண்ணி அகல் சுபவாதை உதிர்த்தால் மகிழ்ச்சி பெறான் தத்துவானம் வந்தால் மகிழ்ச்சி அப்படி இல்லைன்னு என்ன பண்றது சுபமுயல்வை அப்படி அது வரலனாலும் கூட நல்ல முயற்சி செய்யத்தக்கது செஞ்சுக்கிட்டே இருந்தார் எதுவரைக்கும் செய்யறது திகழ்மணம்போ தற்போதத்தை அடைய மட்டும் தேசிய நூல் சொல் வழியில் அது எப்போ போய் சேருதோ அது வரைக்கும் ஞானாச்சாரியுடைய வழிமுறைகளை பின்பற்றணும் நூல் சுருதி பிரமாணத்தை விடப்படாது அது ரெண்டும் பத்திரமா படிச்சுக்கிட்டு நடக்க வேண்டியதுதான் இது வேறு அபேசம் பண்ணுவானோ அப்படி எவ்வளோக்கு எவ்வளோ நாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அந்த மனசு கொஞ்சம் மஞ்சள் இருந்து இருந்து ஒரு காலத்தில் வரும் தான் சொல்லப்படுது பல பரிசு பல பிற பேர் பரிசுகள் அகல பண்ணி அகல் சுபவாயின் உதிர்த்தா முயற்சி வேற ஐயோனும் வரலையேன்னு சந்தேகப்படுறியா பரவாயில்ல சுப நல்ல முயற்சி தான் கடுதல் விடாதேன்னு சொல்கிறேன் திருமணம் போய் தற்போதத்தை தெளி மட்டும் தேசிய நூல் சொல் வெளியில் போய்ட்டே இருக்க வேண்டியதுதான் அதுதான் இல்லை அப்படிப்பட்ட மார்க்கம் தான் ஞான மார்க்கம் இது ஒரு நேரம் ரெண்டு நேரில் படித்து வந்துடுறதில்ல வந்த கால நேரத்தோடு படி படித்தாலும் கூட எந்த ஜென்மங்களும் ஒரு கிடையாது ஆனாலும் அதிக ஜென்மங்களும் ஒரு ஒன்று ரெண்டு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு கல்வி இது வித்தை அப்படின் கருத்து ஆகுமையில் தத்துவ விகற்பங்கும் அப்பாலாய் அவையின் அதேமத ஏகமதமத்து விதஞானமாகி இருக்கின்றன தனித்தான் விகற்பமற்றே போகும் இவை தமிழ் கூடினாலும் பற்றா புகழ் நிமல படிகம் போல் விகற்பமற்றே ஏகல கடமாதி உரும் வெயிர் போர் இருக்கின்ற நாம் இருவிகற்பன் ஆகும் ஆகும் ஐ ஏழு தத்துவம் ஐயா முப்பத்தி ஐந்து தத்துவங்கள் முப்பத்தி ஐந்து தத்துவ விகற்பங்களுக்கு மாறுபாடுகளுக்கு அப்பாலாய் அதிஷ்டானமாய் வேறுபா அதற்கு சம்பந்தம் இல்லாமல் அவையன் அதிஷ்டானமாகி அதுக்கெல்லாம் அதிஷ்டானம் ஆதாரமாயிருக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்பாற்பட்டு இருக்கிற தோடு மட்டுமல்ல அதிஷ்டானமாக இருக்கு பழுதிக்கு பதினேழு பாம்பு தோடுறதுன்னா பழுதி அதிஷ்டானம் ஆனால் பழுதிக்கு அந்நியமாக பாம்பு இருக்கிறது இல்லை அது பழுதி நிலத்திலேயே அந்த அஞ்ஞானமானது அது மந்தாந்த காலமான பாம்பாக பரிணாம அடையது பழுதி பா மாறதே ஜலம் காணலே தான் நீராக தோன்றுத ஒழிய காணல் ஒடிலும் பரிணாம அடைகிறது அப்படியே தான் இருக்கு இருந்தாலும் அந்த காணலிடத்தில் அந்த மத்தியான நேரத்தில் அப்படி தோல்றக்கூடிய ஒரு சாமர்த்தியிருக்கு அதுதான் சக்தின்னு அதே போல தான் பிரம்மத்த ஒரு மாயை ஒரு சக்தி அது எப்படியோ வந்து சேர்ந்து போச்சு அது எந்த காலம் சேர்ந்தது ஆனாதி சொல்ல முடியாது எப்போயும் ஆடியும் அதுவும் சொல்ல முடியாது பின் அதுக்கு என்ன விமோசனம் பாதம் பொய்ய நிச்சயம் பண்ணலாம் அதான் பிள்ளைய காலத்தில் பிள்ளைகத்தை ஒடுங்குறது தவிர ஒடிஞ்சு போகிறது இல்லை ஒடுக்க உண்டு அவர் மீண்டும் விரிகிறது உண்டு அது சங்கோஷ விசாசம் சுருங்குதல் தெரிய தவிர மாயாக்கு அழிவு சொல்லப்படல அப்படி அழிவு எப்படியா வருது விசாரம் பண்ணி பார்த்தா மித்திய நிச்சயப்படுகிறது சரி மித்திய நிச்சயப்படுறது என்ன லாபம் பொய்ய நிச்சயப்படுறதுனால பயமாசியை போகிறது ஆனந்தம் கிடைக்குது அப்பய்ய நிச்சயப்படுறதுனால அது போய் மித்தியார்த்திச்சயம் வர்றது அது ஞானம் ஒன்று போய் அதுதான் பாதம் பொய்யை கூட தான் பாதம்னு பேர் இதுதான் என்ன லாபம் சுகந்தான் லாபம் விடுபடுகிறோம் சர்வதுக்கு பரமான தான் பிராப்தி என்ன போகாமல் இருந்தால் அது பொய்ய நிச்சயப்பட்ட பிறகு அது பதாவது இருந்தாலும் இல்லாட்டும் ஒன்று முன்னும் இல்லை பெண்ணும் இல்லை தோற்றம் உண்டு தோற்றம் இருக்கிறதுனால சத்தியமன் ஆகிறது இல்லை அதான் நிச்சயம் வந்துடும் இடையிலும் படுதையில பாம்பு முன்னும் கிடையாது விளக்கச்சு பார்த்தாலும் கிடையாது இடையில ஒரு இருக்கு இப்படியே ஒரு பாம்பு இருக்கு கொஞ்ச காலம் தோற்ற காலம் மட்டும் இருக்கு முன்னு பின்னு ஒதுக்க முடியுமா இது தோற்றம் உண்டு எப்போ உண்டு அஞ்சான காலத்தில் பயந்து போகும்போது பிறகு வெளிச்சபதி பார்த்தாச்சு பார்த்த பிறகு இது பாம்பு இல்லை போயிட்டு செஞ்சு நிச்சயம் பண்ணிட்டோம் மீண்டும் வெளிச்சு நிறுத்தணும் பாம்பு தோற்று அதை அப்படி தான் தோற்றோம் அப்படின்னு சொல்லும்போது பயம் கிடையாது அப்புறம் பாம்பு என்ன பண்ணுறது அடிக்கணுமா அடிக்கவேன்னு தேவையில்லை ஐயோ அது பாம்பே இல்லை அடிக்கிறது நீ அடித்தாலும் பழுதே அடிக்கணும் பாம்பே அடிக்க முடியும் பயமாக இதுதான் தலத்தை ஏன் அப்பாலாய் அவன் அதிஷ்டானமாகி ஏகமதம் அத்துவித ஞானமாக இருக்கின்றன தனித்தான் விகற்பமற்றே போக விவேதமில் கூடினாலும் பற்றா புகழ் நிம்மல படிக்கும் போல் விகற்பற்று அதான் சொல்லுது எந்த கூடலாம் படிக்க போல இருக்கணும் படிக்க எப்படி இருக்கு கண்ணாடிதான் படிக்க வச்சுக்கோங்களேன் கண்ணாடியில் எல்லா உருவங்கள் தோற்றம் உண்டு ஆனால் ஒட்டுவதில்லை ஒட்டுதா கிடையாது அப்படி போல விகர்பற்றுலா கடமாதி ஒரு உரும் வெயிர் போல் வேகலீலா கடமாதி ஒரு வெயில் போல் இருக்கின்ற விரும்பிகற்பனாமே அதுல ஏகம் என்ன போகுதுன்னு அர்த்தம் எங்க நகராம இருப்பாருங்க அதில் வெயில் பழுது அது பட்டா ஜடம் ஜடம் என்னவாது சம்பந்தம் கிடையாது அது தண்ணியில் பழுது பிரதிம்பம் பிரதிம்பத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி போல எல்லாம் விரும்பிகற்பம் வேறுபா வேறுபாடு எதிர்பாடுகள் நாம் இருக்கான் அர்த்தம் ஆகவே நாம் குருவி என்று கொள்வாய் ஆகுவெளி உருவாகும் பிரமம் என்றும் அதற்கு நாம இல்லை அமூர்த்தம் ஏகமதாம்பிரமிதற்கனியமாக இவை விளக்கும் அறிவு நிராகாரம் என்றும் ஈதரண்டு சுருதிகளும் கூறலானும் இயல் கதிரை நாடு மனமுடனே நீண்டான் சோகசிதா பாசனுக்கும் சித்ததென்னம் தொடர்பால் வாழ் வெட்டு மணற் சூடும் கையில் தொடருதல் போரில் அதில் தற்சுபாவசித்துச் சொல்லுருவராகிதாரென வேண்டுமோவன் சோகமே நோத்தியினாலும் அனுபவத்தினாலும் நிராகாரன் ஆகாரம்னா வடிவம் அர்த்தம் நிராகாரம் வடிவம் இல்லை ஆத்மாவுக்கு வடிவம் இல்லை பிரம்மத்துக்கு வடிவம் இல்லை ஆகவே அது எந்த வடிவமும் இல்லை ஆனா எல்லா வடிவமும் உண்டதுக்கு எதனாலே மாய சம்பந்தத்தினால் இவர் சோபாதானம் ஒருத்தபட்சமாக தன் தன்மை கடா விட்டு வரும்போது தோன்றக்கூடிய சாமர்த்தம் உண்டு அதனால் மாயின் சாமர்த்தியம் மாயின் ஆகவே படிகம் படிகத்தில் பல இடங்கள் தோற்றுவது போல இது தோற்றுவது அவ்வளோதான் படிகம் ஒன்றும் மாறுறதில்லை பழகி மாறுறதில்ல ஆனால் பாம்பாக தோற்றுறது காணல் காணலே தான் நீர் கிடையாது ஆனால் நீராக தோற்றுறது அப்படி போல இந்த அதிஷ்டானமாகிய பிரம்ம சைதன்யம் நிராகாரம் வடிவமற்ற வடிவமற்றது என்பதை இதில் நடக்கிறது ஆக வெளி உருவாகும் பிரம்மம் விசாரித்து பார்க்கும்போது இந்த பிரம்மம் வெளி பூர்வமாக எங்கும் அதாவது வடிவம் ஆகாயம் போல இருக்கிறது என்றும் என்று இப்படி சொல்லு உருவம் நாமம் இல்லை இன்னும் அதற்கு வடிவமும் நாமம் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கு அமூர்த்தம் என்றும் ஆம் மூர்த்தம் வடிவம் வடிவமற்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கு முன்பின் வைத்து பார்த்தோம்னா பின்னாலே முன்னாலே நடுவில் உள்ளே இருக்கு சொல்ல முடியாது ஆனா இல்லையா எங்க நிறைந்ததுதான் முன்புறம் இல் பிரமம் இல்லாதது என்று சொல்லலாம் சாட்சியாகும் இந்த நாமரூபங்களுக்கு எல்லாம் சாட்சியாகவும் இருக்கிறது என்றும் அறிவடுதல் அகதி இல்லாத இல்லாது ஆதல் இழாது இல்லாத எப்போதுமாவது நம்மளால அறிய முடியாது அதுதான் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே ஜன்னல் இருக்கு ஜன்னல் வழியாக தெருவெல்லாம் பார்க்குறோம் தெருவை நம்மள பார்க்க முடியாது ஏன்னா அதினானமாக நாம் வந்து மறைவாக இருக்கோம் போறதில்ல மறை இல்லாமல் இருக்கு அப்படி போல அதிஷ்டானமாக இருக்கின்ற பிரம்மசெல்வம் மனதில சம்பந்தப்பட்டு உலகம் எல்லாம் பார்க்குது ஆனால் இந்த உலகமோ இந்த மனதோ ஆத்மா பார்க்க முடியாது அப்படி இருக்கிறது ஏகமதா பிரமம் ஒரே வசுவா இருக்க பிரம்மமானது இதற்கு அந்நியமாகி இந்த பிரம்மத்துக்கு அந்நியமாக இவை விளக்கும் அறிவு இதற்கு விளக்கக்கூடிய இந்த அறிவானது நிராகாரம் என்று ஆகவே பிரம்மஸ்வரம் பிரம்மத்துக்கு அந்நியமாக இருந்து ஏதாவது விளக்குதான் அப்படி விளக்கிறதும் நிராகாரமாக பிரம்ம்தான் பிரம்மமானது மிக நிறைந்திருக்கு அது நிறைந்த வசதி உள்ளும் உரம்பும் வெளியும் மேலும் கேளும இருக்கு எங்க நிறைந்த வடிவும் இல்லாத இருக்கு விளக்கம் தன்மை வேறதுக்கு அதுக்கேதான் இருக்கு விளக்கும் அறிவு அறிவும் என்று உண்மை சாத்தி என்றும் அப்படி விளக்க அறிவு கூட நிராகாரம் தான் இது யார் சொல்றாங்க இவ்வளவும் சுருதிகளும் நாலு நாலு சூரியர் சாமதம் சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் கூறுவதுமான சொல்றேன் சூரியன் சூரியனை நாம் பார்க்கிறோம் மனசோடு பார்க்கிறோம் மனமானது விருத்தி மூலமாக சூரியன் பார்க்க போகுது நீண்ட சோக சிதாபாசனுக்கும் யுக்தி சூரியனை பார்க்கும்போது நம்முடைய மனமானது உருத்தின் விடையாக சூரிய அளவுக்கு போகுதான் சூரிய அளவுக்கு போய் சூரிய ஆகாரம் அடையுது எப்படி நம்முடைய உருத்தியானது செவத்தில் அது கண்ணாடியில் போட்டு கரடாகாரம் ஆகிடுதோ அதே போல் படாகாரம் ஆகுதோ புத்தக ஆகாராகதோ அதே போல சூரியனளவுக்கு போய் சூரியனை பார்க்கலாம் இல்லைன்னா சூரியன் நமக்கு கிளங்க வட்டவால் தெரியுதுன்னு தெரியுது போய் பரிணாம அடையுதான் சமாளாகார அடையுதான் அது இயல் கதிரை நாடும் மனவுடனே நீண்ட சோக சிதாபாசனுக்கு தொடர்வால் அப்போ விருத்தி போனாக்கா விருத்திலிருக்க சிதாபாசனம் போயிடும் அது அப்போது அறியக்கூடிய சிதாபாசம் இருக்கா இல்லையா அதுக்கு எப்படி வந்தது அறிவுங்க அதான் சித்த சித்து எண்ணம் தொடர்வால் வெட்டுது அனல் சூடு வெட்டின் தன்மையும் அனல் அக்னி சூடு தன்மையும் கையில் தொடருதல் போல் இஷ்டம் கை சுட்டுக்குது இப்படி போல இளதே தச்சுபாவ சித்து சொல் உருவ ரைதர் என வேண்டுமோ வேண இப்ப சூடு நமக்கு ஏற்படுது சம்பந்தப்பட்ட சூடு சம்பந்தம் சூடுமா கிடாது வாலால கையோக்கிறோம் வெட்டிட்டு சம்மந்தினால வெட்டுதான் வெட்டுமா அப்படி போல சூரியன் அளவுக்கு நீளுமெல்லாம் அதனாலதான் இலவச தற்சபாவ சித்து தச்சுபாவ சொத்து இல்லைன்னு சொன்னாக்க தன்னுடைய அறிவடிமா இருக்கா அந்த வடிவம் இல்லைன்னு சொன்ன சொல் உருவ ரென வேண்டுமோ என் சோகமே உத்தியினாலும் இதை யுக்தி எப்போ சூடு கையில பட்டால்தான் சூடு உருவா அந்த விட நாம இருக்கும் உணர்தான் சொல்ல அவங்க கையில் அழுக்குது அப்ப தொடர்பு ஏற்படும் போது அவர்தான் இல்லையா அப்படி போல அறிவின் சம்பந்தம் இந்த ஆபாசனுக்கு உண்டு அரிசான சம்பந்தம் அது சம்பந்தம் ஏற்படுறதுனால மனவான செயல்படுது மன செயல்படாது மன செயல்படும் போது இந்திரா செயல்படுது அதனால நிராகாரமாக இருக்கின்ற அந்த அறிவானது இந்த ஆகார ஆகாரங்களாக வடிவங்களாக இருக்கின்ற மாயின சம்பந்தப்படும் போது நடக்குது அப்படிங்க சொல்லுங்க இது யுக்தி நாமே உள்ளில் தோற்று பொறி நாம் என்ன பண்றோம் உள்ளே தோற்றக்கூடிய பொறிகள் இருக்கின்றன அதாவது ஆக்கரணம் அது வெளிப்பொறியின் விடயமின்றி வெளியில இருக்கின்ற பொறிகள் சத்தம் இந்த விஷயங்கள் இல்லாமலேயே தொடர் அவையை விளக்கும் அனுபவத்தினாலும் சம்பந்தப்பட்ட அதை எல்லாம் விளக்கிறோம் குற்றம் இல்லாத நிராகார நாம் என அனுபவம் சுருதி சொல்லுது நீ நிராகாரன் படிமில்லாதவன் என்று சொல்லுது யுக்தி சொல்லுவது நான் நிராகாரமாக இருக்கின்ற அதுவே மனதோட சம்பந்தப்பட்டு அறியும் போது அது சம்மந்தத்தினால் அறிந்தபடியும் இல்லைன்னு அறிய முடியாது அது உதாரணம் தான் நெருப்பு சூரிய அளவுக்கு நம்முடைய மனம் அது அப்போ நீண்டு சூரியனை அறியுதுன்னு சொன்னால் சம்பந்தம் அர்த்தம் அப்படி சம்பந்தம் இருந்தாலும் கூட வந்து எந்த வடிவம் அடைவதில்லை அடையாதனால நாம் எப்போதும் துகளில் நிராகாரம் நாம் ஆகும் ஒட்டமில்லாத நிராகாரம் நாம் தான் ஆகவே வடிவம் இல்லாமல் இருந்தாலும் அயனோட சம்பந்தப்பட்டு வடிவங்களோடு அந்த சமநாதம் அடைந்தாலும் கூட நமக்கு எந்த ஆகாரம் கிடையாது வடிவம் கிடையாது ஆகிய வடிவமற்ற நமக்கு வடிவம் மனதின் மூலமாகவும் அந்த மனதின் மூலமாக சென்று மாயாகாரியமாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவும் ஏற்படுவதை தவிர வேறு கிடையாது எப்படி நெருக்கப்பட்டாக சம்பந்தம் ஏற்பட்டு சூடுதோ கத்திப்பட்ட சந்த சம்பந்தினால காயம் ஏற்படுதோ அப்படி போல சூரியன் அளவுக்கு நிலக்கூடிய விருத்தியின் மூலமாக எல்லா சம்பந்தங்களும் நம்ம உண்டு கூட எது சம்பந்தமும் இல்லை நிராகாரம் அந்த வடிவம் ஆவதில்லை அது மனந்தான் உடனடியாக ஆத்மாவுக்கு ஐசானிசீன பிரமத்துக்கு வடிவமாவதில்லை அதான் நிராகாரம் என்று பெயர் ஆகவே நிராகாரத்தை இந்த சுருநி அனுபவமாக மூன்றில்லை சொல்றார் நீலாக கூடியதை உருவம் இருந்தால் கை வெட்டுது உருவம் இல்லைன்னா கை வெட்டாது அப்போ அது வெட்டும் போது சூரியனு சூரியன் அளவுக்கு நீளதில்லை விருத்தி இடையில இப்படி வெட்டி பாருங்க அப்படி வெட்டுறதில்லை அப்புறம் சூடு பட்டு பாருங்க அந்த சூடுனாலேயே நம்ம கண்ணுக்கும் சூடு ஏறதில்லை ஒடிமில்லை உண்டாதுதான் அப்படி சில சில விஷயம் மருந்தும் போல சமயங்கள் கதிரை நாடு மனமுடனே நீண்ட சிதாபாசனுக்கும் சித்தது என்னும் சித்து அது என்ன தொடர்பால் வாழ் வெட்டும் அனல் சூடும் கையில் தொடருதல் போல் இல்லதே இல்லை தட்சுபாவ சித்து சொல் ஒருவர் வேண்டுமோ அப்புறம் ஆபாசனில் வித்தியினாலி சொல்லலாம் நாமே உள்ளில் தோற்று பொறி வெளிப்பொறியை என் விடயமின்றி தொடரவையை விளக்கும் அனுபவத்தினாலும் துகளில் நிராகாரம் நாம் என்பது எல்லாத்திலும் சேர்த்துக்கலாம் எது மட்டும் இல்லை எதிலே ஆபாசனுக்கு இல்லை ஐட்டானது கிடையாது கிடையாது என்ன பல வருது இதில் வர்ற மாதிரி பல வரும் வாஸ்தவ ஆபாசனங்கள் இல்லாமல் வருமா என்பது இந்த சில இடங்கள்ல குறிப்பா காட்டதுண்டு ஞாபக வச்சுக்க வேண்டியதுதான் வச்சுக்கணும் என்ன மருந்து போனாலும் அனுதினமும் அமர்தலாலே அதன் பெத்தனே ஒரு காலுமுத்தன் யமாக வளனென்றும் கர்ம காண்டத்தினில் நண்ணும் நாடுபரமாதாவினுக்கும் பெத்தனாய் ஒருவன் ஞானத்தினில் உயர் முத்தனாவன் என்ற உபாசனா காண்டத்தில் ஆன்மாவிதென்று தான் ஜீவனுக்கும் அயலாகி நிறுவிதான தொடக்கும் அணுகள் ஒரு காலத்தம் இல்லாதபடியினால் அமர் நித்தியமுத்தனாமே லட்சணாவ்த்தி இதில் முப்பத்தி ஐந்தாம் போட்டி சென்றதில நிராகரன் பற்றி சொன்னார் வடிவம் இல்லாதவர் ஆத்மா வடிவில்லாதான் அப்படிப்பட்ட வடிவம் இல்லாதனாலும் இருந்தாலும் கூட ம சமத்தினாலே அடிவெரும் பெறுகிறது அடிவரும் பெற்றாலும் கூட அவர் பெறாதது தான் எவர் துவபாதம் இந்த ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு பல பேருக்கு புரியுறதே அதெல்லாம் எவர் துவபாதானம் பல பேர் தெரியாது அப்படி அதனால் வேதாந்தம் எனக்கு புரிவராதில்லை ஐயர் கருத்தாவாயுமே புசிப்பவனாயும் அனுதினமும் அமர்லாளே சோகத்தோடு கூடிய கர்த்தாவாயம் புசிப்பவனாயும் அப்படியே புசிக்கிறது சோகம்தான் சாப்பிடுவோம் அனுதினமும் அமர்வதாலே நாள்தோறும் இப்படித்தான் இருக்கு எல்லாருக்கும் இது ஒண்ணும் கர்த்தா போக்தா சொல்லியாச்சு அதன்மம் ஒரு தர்மம் அதனால் நிதமும் ஒரு காலம் முத்தன் நயமாக அலன் என்று தர்மம் அதர்மம் பாகபுண்ணியங்கள் அதோடு பந்தப்பட்டிருக்க மிதமும் பெத்தனை நாள்தோறும் பந்தப்பட்டவன் தான் அன்றி ஒரு காலம் எதிர்மறையாக ஒரு காலம் கூட முத்தன் நயமாக அலன் அத்தகைய சுகமாக பெறமாட்டான் என்று கர்மகாண்டில் நன்னும் ஆன்மா இது என்று நான் பிரமாதாவினுக்கும் கர்மகாலம் சொல்லப்பட்டிருக்கு புண்ணிபாதியோட போயிட்டு வர்றதுதான் வேற என்ன இருக்கு போகலாம்னு சொல்லப்பட்டிருக்குமாதான் ஜீவனுக்கு ஒரு பேருந்து பிரமாணத்தினர் அறிபு அர்த்தம் பெருமானம் எது இந்திரியங்கள் பிரச்சனை பிரமாணுனா அப்புறம் எட்டு பெருமானு சொல்லப்பட்டிருக்கு அதன் மூலமாக எல்லா விஷயங்களும் அறிய முடியும் அதனால் பிரமாதான் பேர் பிரமாதா பிரமாணம் பிரமேயம் என்று திருப்படி அதனால் பிரமாதாவினுக்கும் சரி அஞ்ஞானத்தின் முறையில் மலம் கர்மம் அஞ்ஞானத்தின் காரணமாக சொல்லான் என்ற மலம் பாவமானது பாவகர்மம் அதனாலும் உயர்தலில் பெத்தனாய் ஒருவன் அதனால் மேர்மறை அடையாத பந்தப்படுதான் இருப்பான் என்று உபாசன காண்டத்தில் உரைச்சிடும் அதாவது ஆவான் என்று சொல்லப்பட்ட இங்க சொல்லப்படும் கிரவணத்தின் பேர் கரணத்தாய்ப்பு சொல்லக்கூடிய இதை மத்திய கிரமமாக சாக்ஜயும் சாகிஜ்யம் அடைஞ்சாலும் கூட பிள்ளைய காலத்தில் ஒழுங்குற அவரு ஒடுங்குவார்கள் அப்ப அந்த ஞானம் அதாவது உபாசனம் அது ஆன்மா இது என்று தான் உரைத்திடும் ஜீவனுக்கும் அப்படிப்பட்ட ஜீவனுக்கும் கூட ஜீவா சொல்லப்படும் பிர சொல்லப்படுது ஜனம் சொல்லப்பட்டது எல்லாவற்றுக்கும் அயலாகி அப்பாலாகி நெருவிகாரமாம் நெருவிகார அவ அறிவுதான் எமக்கு அறிவு அடிமா இருக்கு நமக்கு ஆகவும் வெந்த தொடக்கும் பந்தப்பட்ட இருக்கிற ஒரு ஆரம்ப நிலை கூட அணுகமும் ஒரு காலத்தும் இல்லாப்டினாலும் அணுகள் அணுகள் ஒரு காலத்தும் அஞ்ஞான காலத்தையும் கிடையாது கழுதி கயிறு கட்டவும் அணுதல் ஒரு காலத்தும் இல்லாத வழியினால் இப்ப முத்தன் இல்ல எப்பவும் நித்தியம் முத்தனம் உபசாரம் எப்பவும் முத்தன் தான் மறந்து நினைப்படுத்துறதுதான் வேதாந்தம் எப்பவும் அதுதான் மறந்து நினைப்படுத்துறது வேறு கிடையவே கிடையாது நியாயம் பத்தாம் நியாயம் கழுதிக்கு கால் கட்டுறது அவுக்குறது இதுதான் இதே தான் வேதாந்திரும் அதுதான் வரும் கற்பிதமாயும் எல்லவும் கிரகிக்க விடக் கூடாதாய் தோமவுகமே வடிவாம் தம்மை சுருதியினால் உணர்கின்ற தனாதிமுத்தி ஏழைந்தின் மேலாம் அனாதிமுத்தன் என வகத்தில் அறிய வேண்டும் நித்தியமுத்தன் அனாதிமுத்தங்கிறார் சொல்றீங்க எப்போது நித்தியமா இருக்கலாம் ஆனா பழைய காலத்திலே முத்தனா இருந்திருக்கலாமா ஒன்னு கேள்வி அது சமாதானம் அயர்வு இல் மூவர் முதற் தேவர் அதாவது ல்லாத முதல் தேவர் இருக்காங்கள மூவர் மூவர்களுக்கும் முதற் தேவர் யாரு காரணபெரும அவர்கள் காலபெருமத்தை சொல்றதில்லை மூவர் தான் சொல்ற அயர்வையில் துக்கம் இல்லாத மூவர் முதல் தேவ மூவர்களும் முதல் தேவர் யாரோ அவர் அழிச்சுக்கோங்க கற்பிதமாய் அழிய முத்திக்கு மேல சொல்லப்பட்டார் உயர் முத்தன் ஞானத்தினர் முத்தன் அப்படின்னார் அந்த கிரமுத்தியும் கற்பித்தவன் சொல்ல ஒரு புறம்பாகி சிந்தித்து அந்த சாலோக சாய்ப சாரோ சாயும் சொல்லக்கூடிய அந்த முத்திக்கும் புறம்பாக இருக்கின்றது என்று